அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சிம் இந்த சிந்தனை தலைப்பு மன பக்குவம் நாம் வெற்றியாக கருதுவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது எனவே நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லாவற்றையும் வெற்றி என்கிறோம் நமக்கு வருத்தத்தை தருகிறதெல்லாவற்றையும் தோல்வி என்கிறோம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டி நாம் பார்க்கின்ற நம்மிடம் ஐந்து ரூபாய் எதிர்பார்ப்பவருக்கு நாம் பத்து ரூபாய் கொடுத்தால் அதை எதிர்பாராத வெற்றியாக கருதி அவர் பெருமகிழ்ச்சி அடைவார் அதே சமயம் நம்மிடம் நூறு ரூபாய் எதிர்பார்ப்பவருக்கு நாம் தொண்ணூறு ரூபாய் கொடுத்தால் கூட அவர் அதை தோல்வியாக கருதி வருத்தமடைவார் எனவே ஒரு செயலின் மூலம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அதில் லட்சியம் என்ன என்பதே அந்த செயலின் முடிவு தொடர்பாக நாம் மகிழ்ச்சி அடைவதற்கோ அல்லது வருத்தமடைவதற்கோ காரணமாக இருக்கிறது எனவே நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் லட்சியங்களும் தான் தீர்மானிக்கின்றன எதிர்பார்ப்பும் லட்சியமும் மனதின் செயல்களாகும் எனவே மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால் வெற்றியும் தோல்வியும் ஒருவர் செயல்படுவதை பாதிக்க முடியாது சிந்திப்போம் நல்ல மனப்பக்குவத்துடன் செயல்படுவோம் நன்றி